ஸ்ரீகுருப்பியோ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் நாம் தொடர்ந்து ஸ்ரீ தர்மத்தை விரிவாக பார்த்துன்னு வரோம் அதில் ஸ்திரீகள் செய்யக்கூடியதான பூஜைகள் ஸ்திரிகள் செய்யக்கூடியதான சந்தியோபாசனம் இவைகளுக்கெல்லாம் ரொம்ப பலன் அதிகம் அப்படின்னு புராணங்கள்லாம் சொல்கிறது இதோ மகாபாரதத்தில் அழகாக காட்டியிருக்கார் பீஷ்மாச்சாரியால் பீஷ்மர் அம்பு படுக்கையில் படுத்துட்டுருக்கார் உத்தராயணத்துக்காக காத்துருக்க உத்தராயணத்தில் மரணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக காத்துட்ருக்கார் அந்த சமயங்களில் பாண்டவர்கள் நிறைய தர்மங்களை தெரிஞ்சுக்கிறா பீஷ்மாச்சாரியாள்டேருந்து எங்களுக்கு தெரிஞ்சிக்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்குது நீங்கள் எங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு கேட்குறா அத்தனை கேள்விகளுக்கும் அழகாக பதில் சொல்கிறார் பீஷ்மாச்சாரியார் அப்போது ஒரு கேள்வி கேட்குறார் தர்மபுத்திரார் எல்லா விஷயங்கள்லேயும் சிறந்ததுன்னு ஒன்று இருக்குது ஜபங்கள்லே சிறந்தது ஹோமங்கள்லே சிறந்தது தானங்கள்லே சிறந்தது அந்த சிறந்ததுன்னு ஏன் பேர் வந்தது அதற்கு அப்படின்னு கேட்டுன்னு வர்ற ஸ்திரீகள் சின்ன சின்னதாக பண்ணினா போகிறோம் அதற்கு பலம் அதிகம் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்கிறார் தர்மபுத்திரர் அதற்கு பீஷ்மாச்சாரியால் பதில் சொல்கிறார் அந்த இடத்த தான் நாம் பார்த்துன்னு இருக்கோம் அதற்கு முன்னாடி இந்த சமுத்திர மதனம் அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த சரித்திரத்தை பார்த்தால் நமக்கு நன்றாக புரியும் அதில் இந்த சப்தசாகரம்னு நம்முடைய பாரத பூமியை சுற்றி ஏழு கடல்கள் சுத்தி இருக்கு லவனேஷு சுராசர்பி ததி க்ஷீர சுத்தோதக அர்ணவைகி பரிவிர்தே அப்படின்னு சங்கல்பத்தில் சொல்லுவோம் மகாசங்கல்பம்னு ஒரு சங்கல்பம் அதில் வரும் இது அதாவது உப்புக்கடல் கரும்பு கடல் சுறா கள்ளுக்கடல் நெய்கடல் தயிர்கடல் பார்க்கடல் சுத்தமான தண்ணீருள்ள கடல் அப்படின்னு ஏழு கடல்கள் நம்ம சுற்றி இருக்குது நடுப்புற நம்முடைய பாரத பூமி இருக்குது நமக்கு கீழே மேலே லோகங்கள்லாம் இருக்கு அப்படி நாலு பக்கமும் பாதுகாப்பாக நம்முடைய பாரத பூமியை வச்சுருக்கார் ஈஸ்வரன் இந்த ஏழு கடலும் நம்ம சுற்றி இருக்குது அப்படின்னா கேட்கறதுக்கு நல்லா இருக்குது ஆனால் அதெல்லாம் காணுமே அப்படின்னு ஒரு கேள்வி ரெண்டாவது பார்க்கடல் தயிர்கடல் அப்படின்னா அது என்ன கடல் அளவுக்கு பால் எங்கேருந்து வந்தது கடல் அளவுக்கு தயிர் எங்கேருந்து வந்தது இப்படிலாம் நமக்கு கேள்விகள் வருது இதெல்லாம் சரிதானா அப்படின்னு கேள்வி வரும் இதெல்லாம் சரிதாங்கிறதுக்கு நாம் நம்முடைய அதுக்கு தான் நமக்கு உதவி புரியறது நம்முடைய சாஸ்திரங்கள்லாம் நமக்கு வேதம்ங்கிறது நாம் சொல்லக்கூடிய நாம் சொல்ல வேண்டிய மந்திரங்கள் நாம் செய்ய வேண்டிய காரியங்களை நமக்கு உத்தரவு பண்ணுறது வேதம் சாஸ்திரங்கள்லாம் தான் நமக்கு இதுக்கு உறுதுணையாக இருக்குது சாஸ்திரங்கள்லாம் நமக்கு அழகாக நமக்கு சொல்லி கொடுக்குறது அதேனால வேதம் படிக்கிற பொழுதே சாஸ்திரங்களும் படிக்கணும் அப்படின்னு மகரிஷிகள்லாம் சொல்கிறான் துவாதச வருஷம் பிரம்மச்சரியம் வசீதா துவாதச வருஷம் அதீதான்னு ரிஷிகள்லாம் சொல்கிறான் பன்னெண்டு வருஷ காலம் வேதம் படிக்கணும் அப்படின்னா வேதம் படித்து முடிக்கிறதுக்கு பன்னெண்டு வருஷம் அவசியம் இல்லை தேவையில்லை 6 வருஷம் இருந்தால் போகும் வேதம் முடிச்சுடலாம் ஏன் பன்னெண்டு வருஷம் சொல்லியிருக்காருனா சாஸ்திரங்களையும் சேர்த்து படிக்கிறதுக்காக அத்தனை டைம் சொல்கிற ரிஷிகள் ஏன்னா வேதம் மாத்திரம் படித்து நமக்கு கர்மா புரியாது ஞானம் நமக்கு புரியாது சாஸ்திரங்களும் நமக்கு சேர்ந்து வேணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் ஒன்றும் ரெண்டாவது வேதம் படின்னு எந்த வாக்கியம் நமக்கு சொல்கிறது அப்படின்னா தஸ்மாத் சுவாத்தியாயோத்யேதவியா அப்படின்னு வேதம் சொல்கிறது சுவாத்தியாய அத்தியேதவியா சுவாத்தியாயன வேதம்னு அர்த்தம் வேதமானதை கட்டாயம் படிக்கணும் அப்படின்னு சொல்கிறது சாஸ்திரம் படின்னு எங்கே சொல்கிறது அப்படின்னா சுவாத்தியாயா அத்தியேதவியாங்கிற வாக்கியம் தான் அதையும் சொல்கிறது ஆகையினாலே சாஸ்திரமும் நம்மை படிக்க சொல்கிறதுக்கான வாக்கியம் இதே அதனாலே வேதமும் படித்து சாஸ்திரமும் படித்து முடித்தால்தான் நாம் முழுமையாக படிச்சிருக்கோம் அப்படின்னு அர்த்தம் ஆறுதுன்னு நமக்கு காண்பிச்சுருக்கா அப்படி சாஸ்திரத்தை அடிப்படையாக வச்சுண்டு நாம் வேதத்தை பார்க்கணும் பார்த்தால்தான் முழு ஸ்வரூபமும் நமக்கு தெரியும் நாம் செய்கிற கர்மாக்கள் நாம் படிக்கக்கூடிய படிப்பு நாம் இருக்கக்கூடிய நிலை இது அனைத்தும் சரி அப்படின்னு நம்முடைய மனசே நமக்கு சொல்லும் அப்படி பார்க்கணும் இப்போ இந்த சத்த சாகரங்கிறது பேர் வந்ததற்கான காரணம் தெரிஞ்சுக்கணும் பேர் வந்ததற்கான காரணத்தை நாம் தெரிஞ்சுட்டால் இந்த அத்தனை கேள்விக்கும் பதில் கிடச்சிடும் இப்போ ஒன்றும் சாதாரணமாக தண்ணீர்னு இருக்குது தண்ணீர் சாப்பிட்றோம் தாகம் போகிறது இந்த தண்ணீருக்கு ஒரு மூலக்கூறு இருக்குது ஃபண்டமெண்டல்னு இங்கிலீஷில் சொல்கிறோம் ஹெச் டுஓன்னு பேர் தண்ணீர்ன்னா அதாவது ஹைட்ரஜன் ரெண்டு சதவிகிதமும் ஆக்சிஜன் ஒரு சதவிகிதமும் இருந்தால் தண்ணீர் அப்படின்னு சொல்கிறோம் மூலக்கூறுன்னு தமிழில் சொல்கிறது இப்படி இருந்தால் அதற்கு தண்ணீர்னு பேர் ஹைட்ரஜன் ரெண்டு சதவிகிதம் பங்கு ஆக்சிஜன் ஒரு பங்கு இருக்குது அதனால் அதற்கு தண்ணீர்னு பேர் அப்படின்னு சொல்கிறது மாதிரி நம்முடைய சாஸ்திரங்கள் நாம் உபயோகப்படுத்தக்கூடிய ஒவ்வொரு வஸ்துக்களுக்கும் நாம் பேர் சொல்லி கோப்படுற ஒரு ஒரு மூலக்கூறு நம்முடைய சாஸ்திரங்கள் சொல்கிறது இப்போ சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறதுக்கு பச்சரிசி சமைச்ச சாதம் தான் சுவாமிக்கு நைவேத்தியம் இந்த பச்சரிசினை என்ன அப்படின்னு கேட்குறபோது அந்த மூலக்கூறு பார்க்கணும் அதுக்கு நம்முடைய சாஸ்திரங்கள் வழி கொடுக்கறது என்னென்னா அதான் வேதம் சொல்கிறது விரீஹி நவகந்தி அப்படின்னு வேதம் சொல்கிறது நெல்லை இடி நெல்லை இடித்தால் அதிலேருந்து வரக்கூடிய பொருளுக்கு அரிசின்னு பேர் தண்டுலகான்னு பேர் நெல்ன்னா என்ன அப்படின்னா அதற்கு சாஸ்திரங்கள் சொல்கிறது அதாவது மேலே ஒரு மெல்லீசான தோல் மூடின்னு இருக்கும் ரெண்டு பக்கமும் மூக்கு இருக்கும் மூக்குன்னா கூர்ப்பாக இருக்கும் ரெண்டு பக்கமும் அதில் எடுத்தால் உள்ள வெள்ளையாக இருக்கும் அதை சாப்பிட்டால் திதிப்பாக இருக்கும் இப்படி எந்த வஸ்து இருக்கோ அதற்குத்தான் அரிசின்னு பேர் அதற்கு அடிப்படையாக உள்ள உள்ளதுக்கு நெல்ன்னு பேர் இதுதான் மூலக்கூறு ஃபண்டமெண்டல்னு சொல்கிறோம் இங்கிலீஷில் இதுபோல் ஒவ்வொரு வஸ்துவுக்கும் சொல்லியிருக்கு அதேனால தான் நமக்கு குழந்தை பிறந்தால் குழந்தைக்கு பேர் வைக்கிறோம் பதினோராவது நாள் பிதா நாம ததாதி தகப்பனார் பெயர் வைக்கணும் பிதா மா தேத்தி அப்படின்னு ஆபஸ்தம்பர் சொல்கிறார் குழந்தைக்கு பேர் வைக்கணும் என்ன பெயர் வைக்கிறது அப்படின்னா பிதா மா தேதி ஆபஸ்தம்பர் காண்பிக்கிறார் பிதாம தேத்தினா ரெண்டு அர்த்தம் அப்பான்னே பேர் வைக்கிறது அம்மான் ஆண் குழந்தையாக இருந்தால் அப்பான்னு வைக்கிறது பொன் குழந்தையாக இருந்தால் அம்மான்னு வைக்கிறது அப்படின்னு ஒரு அர்த்தம் இன்னொரு அர்த்தம் பிதாவுனுடைய பேரை வைக்கிறது தாயாருடைய பேரை பொன் குழந்தைகளுக்கு வைக்கிறது தகப்பனாருடைய பேரை ஆண் குழந்தைக்கு வைக்கிறது ஏன் அப்படின்னா மூலக்கூறு பார்க்கணும் அதாவது நம்முடைய முன்னோர்களுடைய அந்த டிஎன்ஏ தானே வருது தொடர்ந்து வருது டிஎன்ஏன்னு இங்கிலீஷில் சொல்கிறோம் அது தொடர்ந்து வருது ஆகையினாலே அவருடைய பேர் அந்த குழந்தைக்கு விற்கிறது அப்படின்னு ரிஷிகள் நமக்கு வகுத்து கொடுத்துருக்கா இப்படி பார்க்கணும் ஒவ்வொரு விஷயங்களையும் அது ஆகையினால்தான் நாம் அபிவாதனம் சொல்கிற பொழுது ரிஷிகளுடைய பேரெலாம் சொல்கிறோம் நாம் எந்த ரிஷிகள் எந்த ரிஷியினுடைய வம்சத்தில் நாம் தொடர்ந்து வரோமோ அந்த ரிஷியினுடைய பேரை சொல்கிறோம் ஏன் அப்படின்னா அந்த ரிஷிக்கு உள்ள சக்தி அந்த ரிஷியினுடைய உடம்பில் ஓடின ரத்தத்தினுடைய சம்பந்தம் நம்ம வரைக்கும் இருக்குது நாம் அனுபவித்து பார்த்தா தெரியும் இப்போ இந்த விஸ்வாமித்ர கோத்திரம்னு ஒரு கோத்திரம் இந்த விஸ்வாமித்ர கோத்திரக்காரர்களுக்கெல்லாம் கோபம் ஜாஸ்தியாக வரும் பார்க்கலாம் ஏன்னா விஸ்வாமித்ரருடைய வம்சத்தில் வர்றவா எதாவது கொஞ்சம் சொன்னால் கோபம் ஜாஸ்தியாக வந்துவிடும் விஸ்வாமித்திர கோத்திரக்காரர்கள் ஏன்னா அது இவர்களுடைய தோஷம் இல்லை அந்த ரிஷியிலிருந்து வருது இதுதான் மூலக்கூறுன்னு சொல்கிறோம் இந்த மாதிரி சாஸ்திரங்கள் நமக்கு இந்த சமுத்திரத்துக்கு எல்லாம் பெயர் வந்ததற்கான காரணம் நம்முடைய சாஸ்திரங்கள் சொல்கிறது என்ன ஏதுங்கிறத விரிவாக அடுத்தடுத்த உபன்யாசங்களில் பார்ப்போம்